ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் ஸ்ராத்திலே நாம் ஹோமம் பண்ணுறபொழுது சொல்லக்கூடியதான மந்திரங்களை வரிசையாக பார்த்து வரும் அதிலே அந்த ஹோமத்திலே பிரதானமாக சொல்லப்படுற ஏழு ஆகுதிகளில் ஏழாவது ஆகுதியாக ஒரு மந்திரம் சொல்கிறோம் அந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா எச்சம உச்சனப்பிரம அக்னை தான் வேய ஜிதா தே தய அப்பிரத்த மதத்து இது ஏழாவதாக நாம் ஹோமம் பண்ணுற பொழுது சொல்லக்கூடியதான மந்திரம் ஏ சேஹ பிதரஹா என்னுடைய பித்தக்கள் நான் இருக்கிற இடத்துலேயே நிறையா என்னுடைய பித்திருக்கள் இருக்கா ஏ சனேஹா இங்கே இல்லாமல் மற்ற இடங்கள்லேயும் என்னுடைய பித்திருக்கள் இருக்கா யாகிஷ வித்ம யாகும் உ சனப்பிரவித்மா எனக்கு சில பிதர்கள் தெரிந்திருக்கலாம் எனக்கு தெரியாமல் பித்தர்கள் நிறையா இருக்கலாம் ஆனால் அக்னே தானுவே எத்தா உங்களுக்கு தெரியாமல் போகாது எல்லா பிதற்களையும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எதிவேதா ஜாதவேதா அப்படின்னா சர்வஜன் அர்த்தம் யார் எங்க எப்போ எப்படி என்ன பண்ணிகிட்டுருக்கா அப்படிங்கிறது அக்னியான உங்களுக்கு தெரியாமல் இருக்காது என்னுடைய பித்தர்கள் எங்கே இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அக்னியான நீங்கள் தயா அப்பிரத்தக்க ஸ்வதயா மதந்தூ ஸ்வதயா மதந்தூ நான் பிதர்க்களை உத்தேசித்து கொடுக்கக்கூடியதான இந்த ஆகுதிகளை பிதர்க்களிடம் கொண்டு போய் சேர்ப்பிக்கணும் தயா அப்ரத்தம் அவர்களும் திருப்தி அடையணும் திரு பித்தர்களம் சந்தோஷப்படணும் அந்த அளவுக்கு இந்த ஆகுதிகளை அக்னியான நீங்கள் கொண்டு போய் செருப்பிக்கணும் அப்படின்னு ஏழாவது ஆகுதியை நாம் கொடுக்குறோம் ஸ்வதா அப்படின்னா பித்தர்களை கொடுக்கக்கூடியதான ஆகுதிகள்னு அர்த்தம் சுவாகாரம் அப்படின்னா தேவதைகளை உத்தேசித்து கொடுக்கக்கூடிய ஆகுத்திகளுக்கு சுவஹாகாரம்னு பேர் ஸ்வதாகாரம்னால் பித்தர்க்களை உத்தேசித்து கொடுக்கக்கூடியதான ஆகுதிகள் அப்படி பித்திருக்களை உத்தேசித்து கொடுத்ததான இந்த ஆகுத்திகளை பித்திருக்களிடம் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பிக்கணும் அப்படின்னு அந்த ஏழாவது ஆகுதியை அந்த அக்னிக்கும் நம்முடைய பித்திருக்களுக்கும் உத்தேசித்து இந்த ஆகுதிகளை கொடுக்குறோம் இந்த ஏழாவது ஆகுதிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் முதல்லையே சொன்ன மாதிரி நம்மை சுற்றி ஏழு கோத்திரக்காரா இருக்கா நாம் முதல்ல கொடுத்து ஆகுதிகள் இருக்கே அது நம் தலைமுறையில் வந்த பித்திருக்களுக்கு கொடுத்த ஆகுதிகள் ஆறு ஆகுதிகள் இந்த பாக்கி கோத்திரக்காரர்களுக்காக கொடுக்கக்கூடியதான ஆகுதி இந்த ஏழாவது ஆகுதி நம்மை சுற்றி ஏழு கோத்திரம்னு சொன்னால் தன் கோத்திரம் தன் மனைவி கோத்திரம் அத்தை கோத்திரம் மாமா கோத்திரம் சகோதரி கோத்திரம் பொன்னு கோத்திரம் நாட்டு பெண் கோத்திரம் இப்படி ஏழு கோத்திரம் நம்மை சுற்றி இருக்கு நாம் பிதர்களை உத்தேசித்து எந்த காரியத்தை கர்மாக்களை பண்ணினாலும் இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அது போய் சேர்றது நமக்கும் பித்தர்களுக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்படுறது அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு அதாவது நமக்கும் பித்தர்களுக்கும் சம்பந்தம் எப்படி ஏற்படுறதுன்னா நம்முடைய தகப்பனார் மூலமாகத்தான் பித்தக்களோடு சம்பந்தம் ஏற்படுறது ஆகினாலே தான் இப்போது இந்த பிரம்ம யஜம்னு நித்தியம் நாம் பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தில் உண்ணும் அந்த பிரம்ம யஜம் பண்ணுற பொழுது தேவ ரிஷி பித்திரு தர்ப்பணம்னு அதில் இருக்குது தேவதர்ப்பணம் ரிஷி தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணம்னு இருக்குது அதில் பித்திருதர்ப்பணம்ங்கிறது தகப்பனார் உள்ளவர்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேள்விகள்லாம் வர்ற பொழுது இது விஷயமாக ரெண்டு விதமான தீர்மானங்கள் சொல்லப்படுறது சாஸ்திரங்களில் இது வந்து இந்த பித்திருதர்ப்பணம்ங்கிறது சாமான்யமாக அத்தனை பித்திருக்களையும் உத்தேசித்து செய்யப்படுறது ஆகையினாலே தகப்பனார் இருந்தாலும் இல்லாட்ட போனாலும் எல்லோருமே செய்யலாம் தகப்பனார் இருக்கிறவர்களும் பிதர்ப்பனம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சாராருடைய தீர்மானம் இன்னொரு சாராருடைய தீர்மானம் என்னென்னா நாம் பித்தர்களை உத்தேசித்து நாம் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கும் பித்தர்களுக்கும் ஒரு சம்பந்தம் வேணும் ஒரு சம்பந்தம் இருந்தால்தான் நாம் பித்திருக்கர்மாக்களை செய்ய முடியும் அந்த சம்பந்தம் எப்போ வரும் நமக்கு அப்படின்னா தாயார் தகப்பனார் மூலமாகத்தான் நமக்கு அந்த சம்பந்தம் வரும் ஆகையினாலே தாய் தகப்பனாருடைய காரியம் கர்மா பண்ணுற பொழுது தான் பித்திருக்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் ஏற்படுறது ஆகையினாலே தகப்பனார் இல்லாதவர்கள் மாத்திரம்தான் பித்திரு தர்ப்பணம் பண்ணணும் இருக்கிறவர்கள் பண்ண வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு ஒரு சாராருடைய தீர்மானம் இது ரெண்டுக்குமே நமக்கு சாஸ்திரங்களில் பிரமாணங்கள் சொல்லப்படுறது ஆகனாலே தான் இந்த அபரகர்மாங்கள் அவ அபரகர்மாக்கள்லாம் செய்கிற இடங்களில் போய் பார்த்தால் தெரியும் மந்திரம் சொல்லி அந்த சரீரத்திற்கு சுத்தம் பண்ணி அந்த தேகத்தை தர்பம் மேலே வச்சு அதற்கு கொடுத்த பிறகு ஒரு மந்திரம் சொல்லி மேலே வஸ்திரம் சாத்தறது அந்த சரீரத்திற்கு வஸ்திரம் போத்துறது மந்த்ரம் சொல்லி அந்த இடத்துல பார்த்தோமானால் அந்த வஸ்திரம் சாத்தின பிறகு அந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு பாதியை எடுத்து வச்சுக்கணும் அதை தீக்ஷா வஸ்திரமாக அந்த கர்மா பண்ணுறவன் கட்டிக்கணும் வாசோதகம்னு துணியை பிழிஞ்சி தர்ப்பணம் பண்ணுறதுன்னு வரும் அபரகர்மாவில் அதற்கு துணியையும் அந்த சரீரத்தில் போத்தின வஸ்திரத்திலிருந்து எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ஏன் அந்த வஸ்திரத்திலிருந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிக்கிறது ஆகினாலே தான் அந்த வஸ்திரத்தை போத்தின பிறகு அதிலிருந்து எடுத்து வச்சுக்கிறது இந்த வாசோதகங்கிற தர்ப்பணம் பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்க்குறோம் ஆகினாலே தான் நமக்கும் பித்தர்களுக்கும் சம்பந்தம் இருக்க இருந்தால்தான் நாம் பித்திருக்கர்மாக்களை செய்ய முடியும் அதுவும் முக்கியமாக பித்திருக்கர்மாக்கள்ன்னா ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மா போய் சேரணுமானால் நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் வேணும் அப்படிங்கிறத நம்முடைய சாஸ்திரங்கள் ரொம்ப வலியுறுத்தி காண்பிக்கிறது இந்த ஏழாவது ஆகுதியானது நம்மை சுத்தி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் போய் சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்